அருட்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வல்லலார் அருளிய நித்திய கரும விதி இதனில் வல்லற் பெருமான் நமக்கு மூன்று விதிகளை கொடுத்துள்ளார்கள் ஒன்று சாதாரண விதி இரண்டு பொது விதி மூன்று சிறப்பு விதி ஒன்று சாதாரண விதி திருச்சிற்றம்பணம் சூரிய உதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழுந்து விபூதி தரித்து சிறிது நேரம் உட்கார்ந்து கடவுளை தியானம் செய்தல் வேண்டும் பின்பு களிப்பாக்கு மிகுதியாகவும் வெற்றிலை சுண்ணாம்பு குறைவாகவும் போட்டுக்கொண்டு முன் ஊறுகிற ஜலத்தை உமிழ்ந்து பின்வரும் ஜலத்தை எல்லாம் உட்கொள்ளல் வேண்டும் பின்பு எழுந்து உள்ளே சற்றே உலாவுதல் வேண்டும் பின் மலஜல உபாதிகளை கழித்தல் வேண்டும் மலம் கழிக்கின்றபோது வலது கையால் இடது பக்கம் அடிவயிற்றை பிடித்திருத்தல் வேண்டும் ஜலம் கழிக்கும்போது இடது கையால் வலது பக்கம் அடி வயிற்றை பிடித்திருத்தல் வேண்டும் மலமாவது ஜலமாவது பற்றறை கழியும் வரையில் வேறு விஷயங்களை சிறிதும் நினையாமல் மலஜல சங்கற்பத்தோடு இருக்க வேண்டும் மலம் பின்னும் தடைப்படுமானால் இடது பக்கமாக சற்றே படுத்து பிராணவாயுவை வளத்தே வரும்படி செய்து கொண்டு மல சங்கற்பத்தோடு மல வேண்டும் ஜலம் தடைப்பட்டால் வலது பக்கமாக பிராணவாயுவை இடது பக்கம் வரும்படி செய்து கொண்டு ஜலசங்கர்பத்தோடு ஜல உபாதி கழித்தல் வேண்டும் மல ஜல உபாதி கழிந்த பின் செவிகள் கண்கள் நாசி வாய் தொப்புள் இவைகளில் அழுக்கு பீலை சளி ஊத்தை என்கின்ற அசுத்தங்களையும் கை கால் முதலிய உறுப்புகளிலுள்ள அழுக்குகளையும் வெந்நீரினால் பற்றற துடைத்தல் வேண்டும் பின் வேலங்குச்சி ஆழம் விழுது இவைகளை கொண்டு பல்லழுக்கு எடுத்து அதன் பின் கரிசலாங்கண்ணி தூள் கொண்டு உள்ளே சிறிது சாரம் போகும்படி பல்லில் தேய்த்து வாய் அலம்பின பின்பு பொற்றலை கையாந்தகரை இலை அல்லது கரிசலாங்கண்ணி இலை ஒரு பங்கு தூதுவலை இலை முசுமுசுக்கை இலை கால்பங்கு சீரகம் கால்பங்கு இவைகளை ஒன்றாக சேர்த்து சூரணமாக செய்து கொண்டு அதில் ஒரு வராகநடை ஒரு சேர் நல்ல ஜலத்தில் போட்டு அதனுடன் ஒரு சேர் பசுவின் பால் விட்டு கலந்து அதிலுள்ள ஒரு சேர் ஜலமும் சுண்ட காய்ச்சி அந்த பாலில் நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிடல் வேண்டும் காலையில் இளம் வெயில் தேகத்தில் படாதபடி பொழுது விடிந்து ஐந்து நாழிகை பரியந்தம் உடம்பை போர்வையோடு காத்தல் வேண்டும் பின்பு வெயிலில் நெடுநேரம் தேகமெளிவு வரத்தக்க உழைப்பை எடுத்து லேசான முயற்சியில் சிறிது வருத்தம் தோன்ற முயலுதல் வேண்டும் பின் இளம் வெண்ணீரில் குளித்தல் வேண்டும் விபூதி தரித்து சிவசிந்தனையோடு சிறிது இருத்தல் வேண்டும் பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுத்தல் வேண்டும் ஆகாரம் கொடுக்கும்போது மிகுந்த ஆலசியமும் ஆகாது மிகுந்த தீவிரமும் ஆகாது முதற் பட்சம் சீரக சம்பா அரிசியன்றி புன்செய் விளைவும் கார அரிசியும் தவிர நேரிட்ட அரிசியின் வகைகள் ஆகும் அது சாதமாகும்போது அதிக நிகழ்ச்சியுமாகாது அதிக கடினமுகாது நடுத்தரமாகிய சோற்றை அக்னி அளவுக்கு அதிகப்படாமலும் குறைவுபடாமலும் அறிந்து உண்ணுதல் வேண்டும் ஆயினும் ஒரு பிடி குறைந்த பட்சமே நன்மை போஜனம் செய்த பின்னர் நல்ல நீர் குடித்தல் வேண்டும் அந்த நல்ல நீரும் வெந்நீராதல் வேண்டும் அதுவும் அதிகமாக குடியாதிருத்தல் வேண்டும் கிழங்கு வகைகள் உண்ணாமல் இருக்க வேண்டும் அவற்றில் கருணை கிழங்கு மாத்திரம் கொள்ளுதல் கூடும் பழ வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும் அவற்றில் பேயன் வாழைப்பழம் இரஸ்தாலி வாழைப்பழம் இவை நேர்ந்தால் சிறிது கொள்ளுதல் கூடும் பழைய கரிகளை கொள்ளாதிருத்தல் வேண்டும் பதார்த்தங்களில் புளி மிளகாய் சிறிதே சேர்க்க வேண்டும் மிளகு சீரகம் அதிகமாக சேர்த்தல் வேண்டும் கடுகு சேர்ப்பது அவசியம் அல்ல உப்பு குறைவாகவே சேர்த்து கொள்ளல் வேண்டும் அன்றி எந்த வகையிலும் உப்பு மிகுதியாக கொள்ளாமல் உபாயமாக கொள்ளுவது தேகம் நீடிப்பதற்கு ஏதுவாம் தாளிப்பில் பசுவெண்ணெய் நேரிட்டால் தாளிக்க வேண்டும் நேராத பட்சத்தில் நல்லெண்ணெய் சிறிது சேர்க்கவும் கூடும் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சிறிதே சேர்க்க வேண்டும் கத்தரிக்காய் வாழைக்காய் அவரைக்காய் முருங்கைக்காய் பீர்க்கங்காய் கல்யாண பூசணிக்காய் புடலங்காய் தூதுவலங்காய் கொத்தவரைக்காய் இவைகள் பதார்த்தம் செய்தல் கூடும் இவற்றினுள் முருங்கை கத்தரி தூதுளை பேயன் வாழைக்காய் இவைகளை அடுத்தடுத்து கறி செய்து கொள்ளலாம் மற்றவைகளை ஏகதேசத்தில் செய்து கொள்ளலாம் வடை அதிரசம் தோசை மோதகம் முதலிய அப்ப வர்க்கங்கள் கொல்லப்படாது ஏகதேசத்தில் சிறிது கொள்ளவும் கூடும் சர்க்கரை பொங்கல் ததியோதனம் புலிசாதம் முதலிய சித்திராணங்கள் கொல்லப்படாது ஏகதேசத்தில் சிறிது கொள்ளலாம் புளியாறை துவையல் தினந்தோறும் கிடைக்கினும் மிகவும் நன்று கரிசலாங்கண்ணிக்கீரை தூதுவளைக்கீரை முன்னைக்கீரை பசலைக்கீரை கீரை இவைகளை பருப்பொடு சேர்த்தும் மிளகொடு சேர்த்தும் புளியிட்டும் தனித்தும் கரி செய்து கொள்ளக்கூடும் மற்ற கீரைகள் ஏகதேசத்தில் நேரில் சிறிது சேர்த்து கொள்ளவும் கூடும் புளித்த தயிர் சேர்த்தல் கூடும் பருப்பு வகைகளில் முளைக்கட்டாத துவரம் பருப்பு அல்லது முளைக்கட்டின துவரம் பருப்பு மிளகு சேர்த்து கடைதல் துவட்டல் துவையல் செய்தல் குழம்பிடல் வேறொன்றில் கூட்டல் முதலியவாக செய்து நெய் சேர்த்து கொள்ளுதல் கூடும் அந்த நெய்யை மிகவும் சேர்க்கப்படாது மற்ற பருப்பு வகைகள் அவசியம் அல்ல ஏகதேசத்தில் நேர்ந்தால் கொள்ளவும் கூடும் சுக்கை சுண்ணாம்பு தடவி சுட்டு மேலழுக்கை சுரண்டி போட்டு சூரணமாக்கி வைத்து கொண்டு கொஞ்சம் போட்டு ஐந்து பங்கில் மூன்று பங்கு நீர் சுண்ட இரண்டு பங்கு நீர் நிற்க காய்ச்சி அதை தாகம் கொள்ளுதல் வேண்டும் நேராத பட்சத்தில் வெந்நீராவது கொள்ளுதல் வேண்டுமே அன்றி குளிர்ந்த ஜலம் கொல்லப்படாது எந்த போஜனத்திலும் புலால் எந்த வகையிலும் புசிக்கப்படாது எப்படிப்பட்ட போஜனமாயினும் சிறிது குறையவே புசித்தல் வேண்டும் எந்த காலத்திலும் பசித்தால் அல்லது எந்த வகையிலும் போஜனம் செய்யப்படாது வாத பித்த ஸ்லேத்துமங்கள் அதிகரிக்கத்தக்க போஜனங்களை அறிந்து விடல் வேண்டும் பகலில் போஜனம் செய்தவுடன் சற்றே படுத்து எழுந்தல்லது வேறு காரியங்களில் பிரவேசிக்கப்படாது ஆயினும் நித்திரை வரும்படி படுக்கப்படாது பகலில் எந்த வகையிலும் நித்திரை ஆகாது சிறிது படுத்து எழுந்த பின் பாக்கும் வெற்றிலையும் குறைவாகவும் சுண்ணாம்பு சிறிது அதிகமாகவும் தாம்பூலம் பஞ்சவாசங்களோடு தரித்து முதலில் ஊரிய ஜலத்தை புறத்தில் உமிழ்ந்துவிட்டு பின்பு ஊறும் ஜலத்தை உட்கொள்ளல் வேண்டும் பகர்போஜனம் செய்த சுமார் பதினேழரை நாழிகைக்கு பின்பு பேயன் வாழைப்பழம் ரஸ்தாலி வாழைப்பழம் பங்காளா வாழைப்பழம் சிறிது சர்க்கரை சேர்த்து நேர்ந்தால் சாப்பிடக்கூடும் காலையில் பால் சாப்பிடும்போது பசி அதிகரித்திருந்தால் இந்த பழங்களில் நெய் சர்க்கரை கலந்து சிறிது சாப்பிடக்கூடும் பகலில் பெண்கள் தேக சம்பந்தம் கூடாது பகற்போஜனம் செய்தபின் சற்று நேரம் கடவுளை தியானித்து இருக்க வேண்டும் அதன்பின் எந்த செய்யினும் தேக கரணங்களுக்கு மெலிவு உண்டு பண்ணுகின்ற வேலைகளாக செய்யப்படாது செய்யினும் சிறிது சிறிதாக செய்தல் வேண்டும் சாயங்கால வெயில் தேகத்தில் படும்படி சிறிது உலாவுதல் வேண்டும் காற்று மிகுந்து அடிக்கில் அப்போது உலாவப்படாது அன்றி கடின பனி மழை இவைகள் தேகத்தில் பட உலாவப்படாது இராத்திரி முன்பங்கில் தேக செய்து விபூதி தரித்து சிவத்தியானம் செய்தல் தோத்திரம் செய்தல் சாத்திரம் வாசித்தல் உலகியல் விவகாரம் செய்தல் இவை முதலியவை கூடும் பின் போஜனம் செய்தல் வேண்டும் இராபோஜனம் பகர்போஜனத்தை பார்க்கிலும் அற்பமாக புசித்தல் வேண்டும் இரவில் தயிர் கீரை வாயுவான பதார்த்தம் குளிர்ச்சியான பதார்த்தம் சேர்க்கப்படாது சூடான பதார்த்தங்களையே அறிந்து சேர்க்க வேண்டும் அவை சிறு கத்திரி முருங்கை அவரை வற்றல் இரவில் போஜனம் செய்த சிறிது உள்ளே உலாவுதல் வேண்டும் பின்பு சிவத்தியானம் முதலியவை செய்தல் வேண்டும் சுமார் பன்னெண்டு நாழிகைக்கு மேல் காலைக்கு சொல்லியபடியாவது தனித்தாவது பசுவின் பாலை நன்றாக காய்ச்சி குசித்தல் வேண்டும் பின் சில நேரம் சென்று சுமார் பதினைந்து நாழிகையில் பாக்கும் சுண்ணாம்பும் மிகவும் குறைய வெற்றிலை மிகவும் அதிகப்பட கலந்து பஞ்சவாசத்தோடும் போட்டுக்கொண்டு முதல் ஜலத்தை உமிழ்ந்து பின்வரும் ஜலத்தை உட்கொண்டு திப்பியை உமிழ வேண்டும் மற்ற வேளையும் தாம்பூலத்தின் திப்பியை உமிழுதல் அவசியம் பெண்களுடன் தேக சம்பந்தம் செய்ய முன் ஒரு நாழிகை பரியந்தம் மத்தை தேக சம்பந்தத்தில் வையாது வேரிடத்தில் வைத்து பின் சம்பந்தம் செய்தற்கு தொடங்கல் வேண்டும் தொடங்கிய போது அறிவு விகப்பியாமல் மன முதலிய கரண சுதந்திரத்தோடு தேகத்திலும் கரணங்களிலும் சூடு தோன்றாமல் இடதுபுற சாய்வாக தேக சம்பந்தம் செய்தல் வேண்டும் புத்திரனை குறித்த காலத்திலன்றி மற்ற காலங்களில் சுக்கிலம் வெளிப்படாமல் இருக்கத்தக்க உபாயத்தோடு தேக சம்பந்தம் செய்தல் வேண்டும் அவ்வுபாயமாவது பிராணவாயுவை உள்ளேயும் அடக்காமல் வெளியேயும் விடாமல் நடுவே உலாவ செய்து கொள்ளுதலாம் ஒரு முறையன்றி அதன் மேலும் செய்யப்படாது தேக சம்பந்தம் செய்த பின் செய்து திருநீர் அணிந்து சிவத்தியானம் செய்து பின்பு படுக்க வேண்டும் படுக்கும்போது இடதுகை பக்கமாகவே படுத்தல் வேண்டும் எந்த காலத்தில் எது குறித்து படுத்த போதிலும் இடதுகை பக்கமாகவே படுத்தல் வேண்டும் பின்பு ஏழரை அல்லது நாழிகை அளவு நித்திரை செய்தல் வேண்டும் அதன் பின் விழித்து நல்ல சிந்திப்புடன் இருத்தல் வேண்டும் இரவில் தேக சம்பந்தம் நான்கு தினத்திற்கு ஒருவிசை செய்தல் அதமபட்சம் எட்டு தினத்திற்கு ஒருவிசை செய்தல் மத்திபட்சம் 15 தினத்திற்கு ஒரு விசை செய்தல் உத்தம பட்சம் அதன் மேற்படில் சுக்கிலம் ஆவாசப்பட்டு தானே கழியும் நான்கு தினத்திற்கு ஒரு விசை செய்யில் சுக்கிலம் சந்ததி விருத்தியை கெடுக்கும் ஆதலில் அதவ பட்சமாயிற்று இரவில் சொப்பனம் வாராது மிருதுவாகவே நிச்சிரை செய்து விழித்து வேண்டும் எப்போதும் பயத்தோடு இருக்கப்படாது பரிட்சேத பயம் இல்லாமலும் இருக்கப்படாது எப்போதும் மன உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் கொலை கோபம் சோம்பல் பொய்மை பொறாமை கடுஞ்சொல் முதலிய தீமைகள் ஆகா உரத்து வேகமாக நடத்தல் ஓடி நடத்தல் வழக்கிடல் சண்டையிடல் எந்த விதத்திலும் பிராணவாயு அதிகமாக செலவாகாதப்படி ஜாக்கிரதையோடு பழகுதல் வேண்டும் பொற்றலை கையாந்த கரையை உலர்த்தி、தூள் செய்து வைத்து கொண்டு அதை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கிட்டு நான்கு நாளைக்கு ஒரு விசை வெந்நீரில் முழுக வேண்டும் தூளில்லாத பட்சத்தில் நல்லெண்ணெயை காய்ச்சியே முழுகுதல் வேண்டும் புகைக்குடி கஞ்சாக்குடி கற்குடி சாராயக்குடி முதலிய மயக்கக்குடிகள் ஆகா மலஜத்தை சிறிதும் அடக்கப்படாது சுக்கிலத்தை சிறிதும் வீணில் விடப்படாது துன்மார்க்க பழக்கம் செய்யக்கூடாது எந்த வேலை செய்யினும் எந்த விவகாரம் செய்யினும் சிவசிந்தனையோடு செய்து பழகுதல் வேண்டும் இந்த தேகத்தில் புருவமத்தியில் நமது ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரத்தில் கடவுள் அருள் என்கின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து அதில் பழகி பழகி கடவுளிடத்தே உண்மையாகிய அன்பையும் ஜீவர்களிடத்தே உண்மையாகிய காருண்யத்தையும் இடைவிடாமல் வைத்து ஓங்கார பஞ்சாக்சர ஞாபகம் செய்தல் வேண்டும் சிவ பஞ்சாக்சர ஞாபகம் செய்தல் வேண்டும் அவசியம் சாதாரண விதி முற்றிற்று